सच्चिदनंदय विश्वत्पत्तिपत्री कृष्णा वुम मत्स्यो गृह मन जा नान्य सहाोदर गोहमें सशल्ये लुकोको इध कि मोदी श्लोक शुकाचार्य परीक्षित किट பேசின்ட்டு இருக்கிற போது சொன்னார் அந்த உலக்கையெல்லாம் பொடி பொடியாக்கி சமுதிரத்தில் போட்டு மிச்சம் துண்டையும் சமுதிரத்துக்குள்ளே போட்டு விட்டார்கள் பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்காமையே உக்ரசேன மகாராஜா இப்படி பண்ணி சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ணவே மத்ஸ்யை அந்நைஹி சஹ சஹா மத்ஸ்யா சஹான்னு சப்ளை பண்ணிக்கணும் ஜாலேன கிரகீத்தா அரணவேன்னா சமுத்திரத்தில் மத்யக் க்னை மத்ஸ்யத்தை கொல்றவர்கள் மீன்களை கொல்லக்கூடியவர்கள் அவர்கள் செம்படவர்கள் மீனவர்கள் அந்நை சக சகா மத்ஸ்யா மற்ற மீன்களோடு அந்த மீனையும் ஜாலேன கிரகித்த அந்த மத்ஸ்யமானது வலையினால் கிரகிக்கப்பட்டது அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறார் செரி வளையில் பிடிக்கப்பட்டது சஹா லுப்தகா தசிய உதரகதம் லோகம் ஷல்யே அகரோத் அந்த லுப்தகன் லுப்தகன்னா செம்படவனுக்கு இன்னொரு பேர் மத்சியனஹா லுப்தகா இதெல்லாம் மீனவனுடைய பெயர்கள் தசிய உதரகதம் தஸ்ய மத்ஸ்ய அந்த மத்சியத்தோட வயிற்றுக்குள்ள ஒரு மீன் அதை சாப்பிட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த இரும்பு துண்டை ஷல்லியே அவன் வச்சிருந்த ஒரு அம்பு பானம் அந்த பானத்தோட நுனியில் நன்றாக அதை பொருத்தி வைத்து கொண்டான் நன்றாக அதை பட்டத்தை இட்டி அதை ஒழுங்கு பண்ணி அந்த அம்போட நுனியில் எப்படி கூர்மையாக இருக்கணுமோ அதை பண்ணி கொண்டான் என்று சொல்கிறார் லோகம் ஷல்லியே அகரோத் ஷல்லியேன்னு சொன்னால் அம்பு ஆயுதம் அதில் சேர்த்து கொண்டான் ஷல்லே அகரோத் மத்சியோ மிளே நானை எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்